கதை சொல்லும் நீதி பகுதிக்காக சசிமாமாவும் அப்பவும் என்ன ஜோதிமாமா கதை ரெடி பண்ணிட்டீங்களா கதை ரெடியா இருக்கடா வா சொல்லுவோம் நீ வரும்போதே கதை கதை பறந்துகிட்டே தானே கால வேண்டி தண்ணி ஊத்திக்கிட்டு வர்றா சரி சொல்லுங்க மாமா என்ன கதை மாமா சொல்லப்பறியா நல்ல கதையாத்தையா இருக்குது இந்த முக்கணி அக்கா சொன்னாவே அந்த கதையை கேட்டியாடா ஆ நல்லா இருந்துச்சுமாமா இந்த ராகவன்னு ஒரு பையன் ஒரு நாலாயிரம் தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் அப்புறம் அவங்க அப்பா செல்லுங்கிற ஒரு பொய்யை அவனை வந்து மறுபடியும் அவனுக்கு பண்ணி நல்லா இருந்துச்சு மாமா அந்த கதை கேட்கற சூப்பராக இருந்துச்சுமாமா கதையை விட அந்த அக்கா சொன்ன விதம் தாமா ரொம்ப நல்லா இருக்குது கேட்க கேட்க ஆசையா இருக்குமாமா நீங்க ஏன் மாமா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியா டேய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க முடியாது எல்லாரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்த செய்ய முடியாது இப்போ ஒன்ன மாதிரி நான் இருக்க முடியுமா என்ன மாதிரி நீ இருக்க முடியுமா அவங்களுக்கும் ஒன்று இருக்க அது மாதிரி அவங்க செய்வாங்க என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கேட்டுக்க சரிம்மா ஆமா சீக்கிரம் சொல்லுங்க நீ எப்படி கதையை வளர்த்துக்கிட்டே இருப்பியா நீங்கள் நல்லா கதையா சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த ராகவன்கிற பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து அம்மா கூட சேர்ந்து நல்லபொழி அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தேன் அவங்களும் என்ன பண்ணாச்சரி பையன் நமக்கு பையனு இல்லை இந்த பையனை பிள்ளையை எடுத்து வளர்ப்போம்னு சொல்லி அவனை தெத்தெடுத்து அவனுக்கு வந்து பிள்ளையாகவே வளர்த்தா ஸ்கூலில் சேர்த்து விட்டு அவனுக்கு வேண்டி வாங்கி கொடுத்து அப்போ நீ வந்து டாக்டர் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா படி கொஞ்சம் நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு நல்லா உற்சாகப்படுத்தி படிக்க வைச்சா நல்லா என்ன பண்ணுவேன் சாய்ந்தரம் வந்து அவங்க வீதியில் அவனை ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த ரோடு ஊரம் பார்த்தா ஒரே குப்பையாக கிடக்கும் சைடில் எல்லாம் அங்கிட்டுங்கிட்டு இந்த கேரி பேக்கு அது இது பேப்பர் இது மாதிரி கிடக்கும் அதை யாரும் சுத்தப்படுத்த மாட்டா அடுக்கனை கிடக்கும்போது அது கிடக்கும் ஒரு மா கொஞ்சம் நாலஞ்சு நாள் சில்ல வரும் இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவனுக்கு இதை பார்க்க பார்க்க ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் என்ன வேணேன் டாக்குன்னு ஒரு விளக்கம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து அந்த அண்ணன் கிடக்கிற குப்பையை கூட்டி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சேன் அவங்க அம்மா இங்கேருந்து பார்த்தாங்க அங்கேருந்து வந்து ஏன்டா ராகவா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ரோட்டை இல்லாமல் போய் கூட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் எப்படி எல்லாம் பெரிய அளவில் படிக்க வச்சோம் உன்னை பெரிய அளவுக்குன்னு நினச்சிக்கிட்டு நீனால் ரோட்டை போய் கூட்டிகிட்டு இருக்கேன் வாங்கிய உள்ளவா அப்படின்னு சொல்லி அதட்டினாங்க இவனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா வீடு பூரா ஓ வீட இப்படி குப்பையாக கிடக்கு கூட்டி வச்சா நல்லது நல்லா இருக்கேன்னு சொல்லுவாள் அம்மா திட்டு பாராட்டுவான்னு பார்த்தா இப்படி போன நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை சரிண்ணே வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அம்மா அவனை கூப்பிட்டு உக்கார ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க இங்கே பார்ப்பா நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பேரோடு வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம் நம்ம இப்படி ரோடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு இருக்கிற பேர் வந்து கெட்டு போயிடும் அதான் நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அதனால் வந்து நீ உனக்கு எதாவது வேலை பார்க்கணுன்னு சொல்லி வச்சுன்னா இனி எது வேணாலும் பார் ரோட்டில் வந்து மாரி வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கண்டித்தாங்க அவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல என்னடாது வீட்டை சுற்றி இப்படி ஒரு குப்பையாக கிடக்குது ரோட்டில் எல்லாம் ஒருலாம் கொசு கொசும் எல்லாம் வச்சிக்கிட்டு கிடக்குது இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிக்கிட்ட நல்லது இதுக்கு போய் திட்டுறாள்ன்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை அப்போ அவன் ஏமா நம்ம வீட்டை சுற்றி நல்லா இருந்தால் தனமே நமக்கு இருக்கலாம் இப்படி கொசுவெல்லாம் நைட்டு வந்து கடிக்குது அதெல்லாம் வந்து நமக்கு கடிச்சி நாளைக்கு வியாதி நமக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பருப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து ஆளுக வருவாக வந்து அதெல்லாம் சுத்தப்படுத்திக்குவாங்க நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க நீ படிக்கிற வேலையை பாரு உனக்கு எதுவும் வேணா வாங்கி தரான் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அவனுக்கு ஒன்றுமே புரியலை இவன் ஒரு மாதிரி கோவமாகவே உட்காந்துக்கிட்டு என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அப்புறம் நைட்டு அவங்க அப்பா வந்தார் அவங்க அப்பா வந்த செல்வன் கடையை சாத்திட்டு வந்து நான் பத்தறிவையான ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என்ன ராஜா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் என்ன ஒன்றைக்கு என்ன எதுவும் ஸ்கூலில் எதுவும் அடிச்சு பட்டாவலா எதுவும் ஹோம்ஒர்க் பண்ணலையா ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டார் இல்லை அந்த மாதிரி நான் வந்து வெளியில் குப்பை எல்லாம் கிடந்துச்சு அதை கூட்டி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம இருக்கிற ஏரியாவை நம்ம தானே இப்போ சுத்தமாக வச்சுக்கணும் அப்பா கிட்டே கேட்டேன் அப்பா வந்து அம்மா கிட்டே ஏமா நல்ல வேலை பண்ணுறேன் பிள்ளை அவனை போய் நல்ல பண்ணுறான்னு சொல்லி இது பண்ணுவேன் அதை ஏன் அதுக்கு போய் அவனை அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார் அந்த மாதிரி தான் அடவங்க நீங்கள் வேற வெளியில் பக்கம் பக்கத்தில் பார்க்குற என்னென்னப்பா இவன் போய் ரோட்டை கூட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நம்ம பார்க்குற வேலையாது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இப்படி பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இவன் பண்ணணுங்கிறேன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப பிடிவாத மாதிரி ராகவன் அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் இதைத்தான் பண்ணுவேன் எனக்கு தான் நான் வந்து எனக்கு சுத்தமாக இருக்கணும் ரோடெல்லாம் இப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறேன் அவள் அம்மா சொல்கிறாங்க இன்னும் சொல்லி பார்க்குறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் டெய்லி சாயந்தரம் வந்தவனே என்ன பண்ணுவேன் அவன் பாட்டுக்கு விளக்கம் அவங்க இருக்கிற இடத்த போகிறேன்னு சுத்தப்படுத்துவேன் அவங்க வீட்டை சுற்றி பார்த்தா ரொம்ப நீட்டாக வந்துருச்சு ரோடெல்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தேன் பக்கத்து வீடுக்கேற்ற மாதிரி அவங்க ரோடு இதாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் தில்லியே அடுத்த வீட்டு பக்கத்துலேயும் சுத்தப்படுத்துவேன் இப்படி பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லாக அவங்க க்ளீன் பண்ணி அந்த ரோட்டே வந்து ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தா அந்த ரோடே வந்து ரொம்ப நீட்டாகிடுச்சு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம ரோடாது அந்த பக்கத்தில் இந்த புல்லுகளெல்லாம் வண்டி போய்களை சாதியெல்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டே சுத்தப்படுத்தி ஒருமாரி நீட்டாக பண்ணிட்டேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இத்தனை மூணு குட்டி பயலாக இருக்கிறேன் இந்த பையன் இவ்வளவு ஆர்வமாக இப்படி பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கிறானேன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் தலைவர் ஒரு திறந்தார் அவர் அந்த பக்கம் வந்தார் அந்த பையனை வந்து விசாரிச்சார் ஏன் பையனி யார் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அதுங்கிற ஒரு இந்தமாதிரி தெரிஞ்சு செல்லத்தோட பையன் தான் இப்படி வந்திருக்கேன் புதுசாக பையனாக எடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணார் பரவாயில்லையே இந்த வயசுலையே இவனுக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணம்லாம் இருக்கேன்னு சொல்லி அந்த மாதம் மாதம் அந்த இதில் வந்து ஒரு அசோசியேஷன் மீட்டிங் போடுவாங்க அந்த மீட்டிங்கில் வந்து அந்த பையனை வந்து எல்லாருக்கும் முன்னாடியே கௌரவப்படுத்தி அவனுக்கு வந்து ஒரு புக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணி பண்ண உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் அப்புறம் எல்லாேருமே அதுவே சொல்லிட்டேன் ஐயா இது வந்து நான் ஒரு எல்லாருக்கும் தெரியணுங்கிற கத்தியாக பண்ணினேன் ஆனால் இதை வந்து நானே பண்ணாமல் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ரோட்டை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ரோடு வந்து எப்போவுமே நல்லா நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு மூணுக்கு மரக்கன்றுகளெல்லாம் வாங்கியிருந்த இடத்துல நட்டு வச்சோம்னா நமக்கு நல்ல நிழலாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறையா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு இதையும் வேறு சொன்னேன் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் போய் என்னடா வேணுமோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறானே சின்ன பையன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவனை நல்லா உற்சாகப்படுத்தி நல்ல உள்ள பாணி இப்படி தான் சொல்லி எல்லோரும் சேர்ந்து அவனை பண்ணோடனே அவங்க இந்த செல்வத்துக்கும் அந்த செல்வி அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்ம பெற்றிருந்தால் கூட இப்படி ஒரு பிள்ளை நம்ம கிடைக்காது எங்கேயோ இருந்து வந்த ஒரு பையன் இவ்வளவு அறிவுபூர்வமாகவும் இவ்வளவு நல்ல ஒரு பழக்கத்தோடையும் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் அவனை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் கூட்டிக் கொண்டு வந்து சாப்பாடு போட்டார்ல அதே ஹோட்டலுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போனார் கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு நல்லா வேண்டியது இதெல்லாம் வாங்கி சாப்பாடுலாம் சாப்பிட சொல்லி அவனால் என்கரேஜ் பண்ணார் அதனால இந்த மாதிரி குழந்தைகள்கிட்டையே இப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுக்கிட்டு வரும் தம்பி டாப்புட்டி புரியுதா ஆ நல்லா இருக்குமாமா ஆனால் நம்ம போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா நமக்கு ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் வீட்டு வேலை இருக்குது இதெல்லாம் விட்டுப்பட்டு ரோடெல்லாம் போய் சுத்தப்படுத்த முடியுமா மாமா அதான்ண்டா இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனால தான் எங்கேயுமே சுத்தமாக இருக்க மாட்டோம் இதை எங்கேயோ பார்த்தாலும் ஒரு அசுத்தமாக கிடக்குது இதை வந்து ஒவ்வொருத்தரும் மனசில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த வீதியில் ஒருத்தர் ஆரம்பித்தேன் ராகம் ஆரம்பிச்ச விஷயத்த அப்புறம் எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாக்க அந்த ரோடே வந்து சுத்தமாயிடுச்சு நீட்டாகிடுச்சி இது மாதிரி யாராச்சும் ஒருத்த வந்து ஆரம்பிச்சு விட்டாத்தேன் அடுத்த மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு நேரம்ல நம்ம பண்ண முடியாது செய்ய முடியாது இப்படி எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறதுனாலதான் இன்னைக்கு நாடே குப்பையாக கிடக்குது அதனால ஒவ்வொருத்தவங்களும் இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சரியா ஆ சரிமாமா இந்த நம்ம வீட்டு முன்னாடி கூட ரொம்ப குப்பையாக கிடக்கு நீங்களும் கூட அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வீடு நல்லா இருக்கும் ஆமாடா ஊருக்கு தாண்டா உபதேசம் வீட்டுக்குள்ளே வீடு கருவாட்டு குழம்புன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ கரெக்டாக எனக்கு சொல்லிட்டேன் சரி விடு நம்ம வீட்டையும் சுத்தப்படுத்தோம் நம்ம ரோட்டையும் சுத்தப்படுத்தி எல்லாம் நம்ம நல்லபடியாக இருப்போம் சரி ஆ சரி கிளம்புறியா டைம் ஆச்சு உனக்கும் உங்கள் வீட்லேயும் தேடுவாக போயிட்டு வரியா எனக்கும் வீட்டில் எல்லாம் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வரேன் அடுத்த வாரம் வரேன் நல்லா கதையாக ரெடி பண்ணுவீங்க சரிடா அப்பகுட்டி போயிட்டு வரேன் நல்லபடியா போயிட்டு வரேன் பாப்பா சரி வரேன் மாமா சரி போயிட்டு